நாட்டின் வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில வல்லறை தூய் தேவையான வல்லாரை கீரை அரைக்கப் சின்ன வெங்காயம் அரைக்கப் தேங்காய் கால்முடி அளவு புளி நெல்லிக்காய் அளவு உப்பு ருசிக்க காஞ்சமிளகாய் மூணு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம இந்த கீரையை நல்லா ஆஞ்சி வச்சிருவோம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருவோம் தேங்காய் துரு வச்சிடலாம் புளி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருவோம் அப்போ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சு வானல் காஞ்சதும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் சின்ன வெங்காயம் மதங்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் வானல் வச்சு வானல் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாய் கிளி போட்டுருவோம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருவோம் இந்த வெங்காயம் வதங்கினதும் அதில் இந்த கீரையை போட்டு வதக்கிடுவோம் தேங்காய் துருவலையும் எடுத்து அதில் போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் இந்த புளிக்கரைசல் தேங்காய் துருவல் கீரை எல்லாத்தையும் போட்டு இந்த காஞ்ச மிளகாய் இந்த கலவையெல்லாம் போட்டு பருப்பெல்லாம் போட்டு குறக்குற அரைக்கணும் ரொம்ப நைசா அரைக்க கூடாது தண்ணியே ஊற்றாம அரைச்சிடணும் இந்த தேங்காய் துருவல்ல இருக்க இது சின்ன வெங்காயத்துல இருக்க தண்ணி இதெல்லாமே போதும் புளி பேஸ்ட்ல இருந்து அது எல்லாமே போட்டு அதை தண்ணி ஊத்தாம அரைச்சு கரக்குறன்னு அரைச்சி வச்சுன்னா உப்பு கொஞ்சம் ருசிக்கு மாதிரி போட்டு கழுந்து வச்சோம்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வல்ல அரை தயார் இது வந்து ரத்துக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம் இல்ல வெறும் சூடு சாப்பாடு கூட போட்டு அப்படியே நல்லா விட்டு வசதி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க விரவுகளை மீண்டும் சந்திப்போம்